வணக்கம் அக்டோபர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபது நாட்டணியின் பொது அறிவு குயலுக்காக சென்னையிலிருந்து அலைமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முழுக்க முழுக்க சூரிய சக்தி ஆற்றலுடன் இயங்கும் முதல் விமான நிலையம் புதுச்சேரி இரண்டு இந்தியா கங்கை நதி ஓங்கில் டால்பின் நாளை அக்டோபர் ஐந்தாம் தேதி கொண்டாடியது மூன்று பல் பயன்பாட்டு மேம்பட்ட லகு ரக ஹெலிகாப்டரான துருவாவை தயாரித்த நிறுவனம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக புள்ளியல் தினம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டு சிறப்பு கிசான் ரயிலான நாக்பூர் ஆதர்ஷ் புதுடெல்லி என்ற ரயில் எங்கு தொடக்கி வைக்கப்பட்டது மூன்று அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைய உள்ள நெச்சுப்பூ சுரங்க நாட்டியவர் யார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய பொது அறிவிப்பு கேட்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி